ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம மெய்யன்பர்களே மனித உடலில் வாழ்கின்ற உயிரானது உடலின் இளமைக் காலத்தில் மாணவப் பருவத்தில் தாய் தந்தை குரு சமூகம் இவர்களின் வழிகாட்டுதலோடு ஆன்மீக நூல்களை ஓதி மனப்பாடம் செய்து அதன் பொருளையும் அறிந்து கொண்டு வாழ்வின் குறிக்கோளையும் குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் அறிந்து கொண்டு வாழ்க்கையின் குறிக்கோளில் தெளிவை பெறுகிறான் ஒவ்வொரு நாளும் மனித உடல் நிலைத்திருக்கும் வரையிலும் குறிக்கோளை மறவாது செயல்படுகிறான் பரமபுருஷார்த்தமாகிய முக்தியை குறிக்கோளாகக் கொண்டு அதற்குரிய சாதனங்களை முறையே கடைபிடிக்கிறான் பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஜானம் மோட்ச சாதனம் என்பதை உணர்ந்து பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஜானத்திற்கு வேதாந்த சாஸ்திர விசாரத்தை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து குருவின் துணை கொண்டு வேதாந்த சாஸ்திரத்தை ஆராய்வதற்கு மனப்பக்குவம் தேவை என்பதையும் உணர்ந்து மனப்பக்குவத்தை பெறுவதற்காக தனக்கு விதிக்கப்பட்டிருக்கும் குடும்பக் கடமைகளையும் சமூக கடமைகளையும் சமயக் கடமைகளையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு கடைபிடிக்கிறான் தர்ம நிஷ்டனாக வாழ முயற்சியை மேற்கொள்கிறான் பிரம்மச்சாரி விவேகத்துடன் கிரகஸ்தாசிரமத்தில் நுழைகிறான் அனைத்து உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்களுக்கும் அந்த உடல்களில் உண்பது உறங்குவது இனப்பெருக்கம் செய்வது அச்ச உணர்வோடு இருப்பது ஆகியவை இயல்பாக இருக்கிறது இது பிரபஞ்ச நியத்தி இயற்கையின் அமைப்பு இனப்பெருக்கம் செய்யும் இயல்பை உடையதாக இருக்கிறது கிரகஸ்தாசிரமத்தை ஏற்பவன் இல்லற நெறிப்படி இயற்கையின் நியத்தியை அறநெறியில் மேற்கொள்கிறான் இல்லறம் மனதை பக்குவப்படுத்துவதற்காக அமைந்திருக்கிறது இல்லறம் அறத்தை கடைப்பிடித்து மனதை செம்மைப்படுத்துவதற்காக அமைந்திருக்கிறது இல்லறத்தின் குறிக்கோள் ஆண்டவனை சார்ந்திருந்து அனைத்து கடமைகளையும் மனப்பக்குவத்திற்காக மேற்கொள்வதே ஆகும் மனத்தூய்மையை வளர்ப்பதே இல்லறத்தின் நோக்கம் நற்பண்புகளை வளர்ப்பதே இல்லறத்தின் நோக்கம் ருகஸ்தன் இல்லற தர்மங்களை அறிந்து இல்லறத்தின் இரு அம்சங்களாகிய கணவனும் மனைவியும் இல்லறத்தின் குறிக்கோளை உணர்ந்து இல்லறத்தை மேற்கொள்கின்றனர் கடவுளைச் சார்ந்திருந்து கடமைகளை மேற்கொள்கின்றனர் சமய சடங்குகளை சாஸ்திரங்கள் விதித்தபடி கடைபிடிக்கின்றனர் நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் இவற்றை கட்டாயமாகச் செய்வதோடு தேவைப்படும் பொழுது காமிய கர்மங்களையும் பிராயஷ்சித்த கர்மங்களையும் மேற்கொள்கின்றனர் நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்சித்த கர்மங்கள் கிரகஸ்தனுடைய தர்மமாகும் தர்மமே ஆனந்தத்தை தரும் அறத்தான் வருவதே இன்பம் இல்லறத்தான் திருக்குறள் போன்ற நூல்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற இல்லறக் கடமைகளை நன்கு உணர்ந்து கடைபிடிக்கிறான் லௌகிக்கமான குடும்பப் பொறுப்புகளை ஈஸ்வர ஆராதனையாக கருதி செய்கிறான் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டிய கடமைகளை மனமகிழ்ச்சியோடு ஈஸ்வர ஆராதனை உணர்வோடு மேற்கொள்ள வேண்டும் தன்னுடைய இல்லத்தை இறைவனுடைய இருப்பிடமாக அவன் கருதுகிறான் பாரத தேசத்தை புண்ணிய பூமியாக உலகங்கள் அனைத்தையும் புண்ணிய கஷேத்திரமாக அவன் பாவிக்கிறான் மனைவியையும் குழந்தைகளையும் தன்னையும் படைப்பின் பணியாளர்களாக அவன் கருதுகிறான் பிரபஞ்சத்தை ஈஸ்வரனாக பார்க்கிறான் தாய் தந்தை குரு அனைவரையும் இறைவனாக பாவிக்கிறான் நற்குணங்களை அறிவுபூர்வமாக சிந்தித்து நாள்தோறும் கடைப்பிடித்து வளர்க்கிறான் சடங்குகள் கடமைகள் பாவனைகள் பண்புகள் ஆகிய அனைத்தையும் இல்லறக் கடமைகளின் மூலம் ஆன்மீக சாதகன் அடைகிறான் கடவுளைச் சார்ந்திருந்து கடவுள் வழிபாட்டுணர்வோடு குடும்பத்தை நடத்துகின்ற இல்லறத்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழும் தேவர்களுள் ஒருவனாகக் கருதப்படுகிறான் வானுரையும் தேவர்களோடு ஒன்றாக வைத்து போற்றப்படுகிறான் இல்லமானது அறநெறிக்கடவுள் வாழும் கோயிலாகும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பமும் இறைவனின் வெளிப்பாடு தர்மத்தை வளர்க்க வளர்க்க ஈஸ்வரனின் விபூதியை நன்கு உணரலாம் இறைவனின் பெருமையை நன்கு உணரலாம் தன்யோ கிரகஸ்தாசிரம கணவனும் மனைவியும் முக்தி என்னும் குறிக்கோளோடு வாழ்வார்களானால் அவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களாக ஆகிறார்கள் மனித உடலில் உயிர் செய்ய வேண்டியதை செய்தவர்கள் ஆகிறார்கள் மங்களம் என்ப மனைமாற்றி இல்லறம் மங்களமாகும் உத்தமமான கிரகஸ்தர்கள் ஞானபூர்வகமான இல்லறத்தை கடைப்பிடிக்கும் மக்கள் கூட்டம் வளரட்டும் திருக்குறள் நெறிப்படி இல்லறத்தை கடைப்பிடிக்கும் மக்கள் கூட்டம் வளரட்டும் இல்லறத்தை ஆன்மீக சாதனையாக கருதும் குடும்பங்கள் வளரட்டும்